அத்தியாயம் பனிரண்டு கல்வி பாடம் இருநூற்றி நாற்பத்தி ஒன்று அல்லாஹ் கூறுகின்றான் இறைவா கல்வியை எனக்கு அதிகமாக்குவாயாக என்று நபியை நீர் கூறுகிறாரா இருபதாவது அத்தியாயம் நூற்றி பதினான்காவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமம் ஆவார்களா என நபியை நீர் கூறுகிறார் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஒன்பதாவது மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் உங்களின் அறிவுடையோருக்கும் பல பதவிகளை அல்லாஹு வழங்குவான் ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயம் பதினோராவது அவசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹு கூறுகின்றான் அல்லாஹுவை அவனது அடியார்களில் அஞ்சுவோர் அறிஞர்கள்தான் முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் இருபத்தி வசனம்